தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பண்ருட்டி இராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று மகாபாரதம் துரோபதியின் சபதம் பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் எப்போதும் ஆகாது போட்டியும் பொறாமியும் கௌரவர்கள் பாண்டவர் மீது கொண்டிருந்தார்கள் கெளரவர் தலைவனான துரியோதன் எப்படியும் பாண்டவர்கள் அழித்து விடுவது என்கிற எண்ணம் கொண்டு இந்த நேரத்தில் இராஜ சுய யாகம் சிறப்புற நடத்தினார்கள் பாண்டவர்கள் இதற்கு எல்லா உறவினர்களும் அழைத்து இருந்தனர் பாண்டவர்கள் இவர்களே சகுனி என்பவனும் ஒருவர் இவர் கௌரருக்கு தாய்மாமன் ஆவான் இவன் துரியோதனின் கவலையை அறிந்திருந்தான் துரியோதன் பாண்டவரின் செல்வத்தினையும் செல்வாக்கியும் கண்டு மிகவும் பிரமித்துப் போயிருந்தான் துரியோதனின் இந்த வருத்தத்தினை உணர்ந்த சகுனிமா மெதுவாக இது பேச்சு கொடுத்தான் உங்களுடைய பேச்சு உண்மையானதுதான் மாமா இந்த பாண்டவர்கள் அடைந்துள்ள இந்த செல்வாக்கினை நினைத்து பார்க்கின்ற போது எனக்கு உள்ளமெல்லாம் பதறுகின்றது என்றான் இதற்கு நீ ஏன் கவலைப்பட வேண்டும் எனக்கு இவர்களை அடைந்துள்ள இவற்றையெல்லாம் அபகரித்து ஆக வேண்டும் என தோன்றுகிறது அவர்களை ஓட்டாண்டி ஆக்கி அவர்கள் அமைந்துள்ள செல்வம் செல்வாக்கு ஆகிய அனைத்தையும் நானே பெற்றுவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் எழுகின்றது அவர்கள் மீது போர் தொடுத்து இவற்றையெல்லாம் அப்படியே நான் பெற துடிக்கிறேன் மாமா போர் இல்லாமல் உயிர் சாதம் இல்லாமல் நான் அனைத்தையும் உனக்கு பெற்றுத் தருகிறேன் என்றார் அது எப்படி முடியும் முடியும் அதற்குரிய எளிமையான வழி என்னிடத்தில் உள்ளது அதனை சொல்லுங்களேன் கேட்போம் சரியன்று பட்டால் அப்படியே செய்து காரியத்தினை முடிப்போம் என்றான் பாண்டவர்கள் மூத்தவனான தருமராஜனுக்கு சூதாட்டத்தின் பெயர் அதிக ஆசை உண்டு ஆனால் அவனுக்கு பகடையாடுவதில் கையாள வேண்டிய சூட்சமும் தெரியாது அதனை நான் அறிவேன் அவனை சூதாட்டத்திற்கரை நான் அவனை வென்று உனக்கு அனைத்து செல்வங்களையும் செல் செல்வாக்கினையும் பெற்றுத்தருகின்றேன் அப்படியெல்லாம் அதற்கு வேண்டியதை செய்வோம் சகுனியும் துரியோதனும் யுத்தமின்றி நமது சூழ்ச்சியின் மூலமாக பாண்டவர்களை ஓட்டாண்டி ஆக்குகின்ற விஷயம் குறித்து திருதராசனும் கூறினர் துரியோதனின் தந்தையான அவன் அவர்களுக்கு புத்திமதிகள் கூறினார் ஆனால் துரியோதனன் அதனை ஏற்றுக்கொள்வதாக இல்லை இதனால் துது விதிரனிடம் ஆலோசனை கேட்கலாம் என்று திருகுராசன் கூறினார் துரியோதனன் விதிரனின் ஆலோசனை தேவையில்லை என மறுதளித்தான் திருராசனின் சம்மதம் மட்டுமே தேவை என கேட்டுக்கொண்டான் இதனால் விதிப்படி நடக்கட்டும் என விட்டுவிட்டான் விதினையே தூதுவராக அனுப்பி பாண்டவர்களை அழைத்துவர உத்தரவு பிறப்பித்தான் பாண்டவர்கள் வரமாட்டார்கள் என்பதை துரியோதனும் சகுனியும் உணர்ந்திருந்தனால் தாங்கள் கட்டப்போகின்ற அந்த மண்டபத்தின் திறப்பு விழா பாண்டவர்கள் வந்து மண்டபத்தினை கண்டு ரசிக்கும் அங்கு மண்டபத்தின் விளையாடி மகிழ்வும் யுதரனின் சொல்லி அனுப்பி வைத்திருக்கின்றனர் மிதரனும் அவ்வாறு இந்திர பிரதேசத்துக்கு தூதுவனாக சென்று பாண்டவர்களை வந்து பார்த்து உண்டு மகிழ்ந்து விளையாட கூறுகின்றார் தருமனுக்கு இது சங்கடத்தில் நடித்தது ஏனைய சகோதரர் இது சூழ்ச்சியின் விளையாட்டு என மனம் கொதித்தனர் ஆனால் தர்மனும் தனது பெரியப்பா திருராசனின் அழைப்பினை மறுக்க விரும்பவில்லை எனவே தமது சகோதர குழு அர்ஷ்னாபுரம் வருவதாக சொல்லி விடுகின்றான் தருமன் அங்கே அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது மண்டப திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது திரௌபதியின் காந்தாரியின் மாளிகையில் தங்கியிருந்தார் மண்டபந்தை சுற்றி பார்த்த பாண்டவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் அப்போதுதான் சகுனி தருமனை பகடையாட அழைத்தான் தருமன் முதலில் மறுப்பு தெரிவித்தாலும் சகுனியின் வலையில் வீழ்ந்து விட்டான் இருவரும் பகடையாடுவதற்கு முதலில் நவரத்தனை பொருளை பந்தை வைத்து பகடை உருட்டினார்கள் சகுனின் பக்கம் ஜெயம் உண்டானது பிறகு ஒவ்வொரு பொருளாக பந்தயம் வைத்து சூதாடினான் தருமன் ராஜ்யம் நாடை அறிஞர்களும் தனது தம்பிமாரின் உடைமைகள் ஆகிய அனைத்தையும் வைத்து சூதாடி இழந்தான் தருமன் தனது தம்பிமார்களை பனைய பொருளாக வைத்தான் தருமன் அப்படியும் தோற்றுவிட்டான் தன்னையே அடமானம் வைத்து ஆடினான் அப்படியும் தோற்றுப்போனான் பின்னர் சகுனியின் வறுப்புறத்திலும் பெயரில் தமது மனைவி பாஞ்சாலி என்கின்ற திரௌபதியை பந்தயப் பொருளாக வைத்து ஆடி அதனையும் இழந்து விடுகின்றான் கௌரவர்கள் பாண்டவரின் நிலைமையை கண்டு சிரித்தார்கள் தமது உடமையாகி விட்ட பாண்டவர்களின் செல்வங்கள் அனைத்தையும் நினை மையந்தான் துரியோதனன் துரோபதி சபைக்கு அழைத்து வருமாறு கூறினார் அதற்கு மறுத்து தெரிவித்தான் உடனே தேரோட்டி ஒருவன் அனுப்பி துரோபதி ஆனால் திரௌபதி வரவில்லை எனவே துச்சாதனை அனுப்பி அவளை இழுத்து வர செய்த துரியோதன துச்சாதன் துரோபதியின் தலைமுடியை பற்றி இழுத்து வந்தான் துரோபதி தனது கணன்மாரிடம் இது குறித்து கேட்டால் அவர்கள் அனைவரும் தலைநுணி நின்றிருந்தனர் இச்சமயத்தில் துச்சாதன் துரோபதியின் சேலையை பற்றி துயில் துரிய துவங்கினான் அனாதை போல் நின்றிருந்த திரௌபதி கண்ணனை நினைத்து கைகுப்பி வணங்கி நின்றார் கண்ணனின் அருளால் துச்சாதன் இழுத்த சேலை சபில் மலை மலை போல குவையத்துழங்கியது திருதாசினிக்கு இந்த சமம் அதிர்ச்சியளித்து உடனே திரௌபதி அழைத்து உன் கணவன்மார்கள் இந்த அனத்தையுமே உன்னிடமே தந்துவிடுகின்றே நீ இந்திர சென்று நடந்தது பொறுத்தருளி சுந்தரமாக இருப்பாயா என கூறுகின்றான் ஆனால் துரௌபதி சபம் ஏற்கிறாள் இந்த விரிந்த கூந்தலை துரியோதனை இரத்தத்தால் தடவையே முடிப்பேன் என்கின்றாள் அதேபோல் பாண்டவரும் இழந்த பொருளை ஏற்க தருமம் மீண்டும் சூதாடுகின்றான் ஆனால் மறுபடியும் தோற்றுவிடுகின்றான் இதனால் வனவாசம் மேற்கொள்ள தேர்வு செய்யப்படுகின்றனர் இதனால் பன்னெண்டு ஆண்டுகள் வனவாசமும் ஓராண்டு அங்காதவாசமும் பாண்டவர்கள் மேற்கொள்ள நேரிடிறது துரோபதியும் இதனால் விரித்த குந்தலோடு வனவாசம் மேற்கொள்ள நேரிடுகிறது இதுதான் மகாபாரதத்தில் திரௌபதியின் சபத கதையாகும் நன்றி வணக்கம்